வணக்கம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் Cloud heaven, patavar, manila, Helpline, Pokryal, padakam, vaday, 1. கூகுள் கிளவுட் இந்தியாவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அனில் பன்சாலி 2. ஒடிசா மாநில பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பரோஷா ஹெல்ப் ரமேஷ் போக்ரியால் அவரால் தொடங்கி வைக்கப்பட்டது 3. காவல் காவல்துறைக்கு கர்மவார் பதக்கம் வழங்கப்படுவதை மத்திய பிரதேச மாநிலம் அறிவித்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலகில் அதிகமாக முட்டையிடும் உயிரினம் எது மூன்று திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி